ீிாமூர் சுந்திரம்ைப்பூத்திரம் ீங்கிரம் மேஷி கிமா வித்தியை தவூத்தீராச்சிந்திரமுனிப்ப அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே ஷா டமேவிரவிணம் மேவேவ நமோ விதையயோ வம்ச ருஷிபியோ மஹோ நமோ குரு प्रत्यगर्थो ओम ோப்பலவரனோம ஆயா வாக்ஷ்மோலமிந்திர மாமாஸ் தரத்தேய் ிா உபனிஷத் தொடங்கும் பொழுதே பிரார்த்தனையோடு தொடங்குகிறது வேதாந்த சாஸ்திரம் உபனிஷத்தை படிப்பதற்கு எனக்கு நல்ல தகுதி வேண்டும் உடம்பு எனக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் உடல் உறுப்புகள் நான் பாடம் படிப்பதற்கு இடையூறாக இல்லாமல் எனக்கு அனுகூலமாக இருக்க வேண்டும் என்னுடைய முயற்சியை நான் ஒருபொழுதும் விட்டுவிடக்கூடாது இறைவனும் முழுமையாக எனக்கு அருள் புரிய வேண்டும் மாஹம் பிரம்ம நிராகுரியாம் மாமா பிரம்ம நிராகரோத் அதை திரும்பவும் சொல்லுகிறது அநிராகரணமஸ்து அநிராகரணமஸ்து அப்படின்னா முயற்சியை விட்டுவிடக்கூடாது இறையறலும் கிட்டவேண்டும் இதிலேருந்து தெரிகிறது மிகவும் கடி கடினம்னா என்ன வைராக்கியம் இல்லாதவர்களுக்கு வேதாந்த சாஸ்திரம் படிப்பது மிகவும் கஷ்டமானது வைராக்கியம் இருப்பவர்களுக்குத்தான் வேதாந்த் வேதாந்தம் படிப்பது ஆனந்தமாக இருக்கும் பேரே வித்யானந்தம் படிக்கிறதே ஒரு ஆனந்தம் படிக்கிறதுனால மனதுக்கு ஒரு தெளிவு ஏற் ஒரு அமைதி ஏற்படுகிறது அதனால் அந்த பிரம்மானந்தத்தினுடைய பிரதிபிம்பம் ஏற்படுகிறது அந்த ஆனந்தம் வித்யானந்தம் பிரம்ம வித்யா ஆனந்தம் லௌக்கிக வித்தியினாலேயும் கிளாரிட்டி வரலாம் மைண்டுக்கு அதில் ஏதாவது ஒரு பொருள் ஆராய்ச்சி பண்ணி ஆக அது புரிஞ்சு கொடுத்தோம்னா அப்போவும் மைண்டு குய்ட் ஆகும் அப்போவும் அந்த பிரம்மானந்தம் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ லௌக்கிக விஷய நிமித்தத்தினால் மனசில் ஏற்படுற லௌக்கிக வித்தியானந்தம் இது அப்படி இல்லை இது அலௌக்கிக லோக ஆதார பிரம்ம வித்யா ஆனந்தம் ஆகையினால முயற்சியை விடக்கூடாது இறைவனுடைய அருள் கிடைக்கணும் ஆனால் எனக்கு அதுக்குள்ள தகுதிகளையும் எனக்கு தகுதிகளும் என்னிடத்தில் நன்றாக அமையட்டும் வேதாந்தம் படிப்பதற்கு யாதொரு உள்ள தகுதிகள் மனசில் இருக்கிற புத்தியில் புத்தி புரிஞ்சுக்கிற சக்தி ஒருமுகப்பாடு மன ஒருமுகப்பாடு சாதன சதுஷ்டய சம்பத்தி வைராக்கியம் விசேஷமாக வைராக்கியம் இதெல்லாம் எனக்கு இருக்கட்டும் ஆக இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணின பிறகு எந்த இடஞ்சலும் வரக்கூடாது ஒருப்படியாக பன்னெண்டு நாள் முகாம் நல்லபடியாக முடியணும்னு எனக்கும் பிரார்த்தனை உங்களுக்கும் பிரார்த்தனை இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆகையினால் இது டைம் பாஸிங் கிடையாது டைம் யூஸிங் அப்படியே சொல்லலாமல் தெரியாது எனக்கு யூஸ்ஃபுல் டைம் அதனால் குவாலிட்டி டைம் ஃபார் எதுக்கு மோக்ஷத்துக்கு வேற எதுக்கு இது பெரிய விஷயம் சாதாரண விஷயமா என்ன ஆக என்னால் பன்னெண்டு நாள் எப்படியோ ஒரு மாதிரி பொழுத போக்கலாங்கிறது இல்லை பொழுதை பயன்படுத்துறதுக்காகத்தான் வந்திருக்கோம் ஆக நல்லபடியாக இந்த பொழுத பயன்படுத்தணும் இனி மந்திரத்தை படிக்கலாம் இந்த எட்டாவது அத்தியாயத்தில் சொல்லிட்டேன் மந்த அதிகாரிகளுக்கு ஆத்ம தத்துவம் பிரம்ம தத்துவம் புரியலேன்னு சொன்னால் ஆறாவது அத்தியாயம் விஷயம் புரியலேன்னு சொன்னால் ஏழாவது ஏழாவது அத்தியாயம் புரியலேன்னா எட்டாவது அப்படின்னா நாங்கள் முதல்ல வந்தவங்கனா தேவையில்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது இது வந்து அப்படி விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இது அகாடமிக் இன்ஃபர்மேஷன் ஒரு இப்படி ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் இதை தெரிஞ்சுக்கிண்டாலும் நம்ம அந்த ஏற்கனவே சத்வித்யாவில் தெரிந்து கொண்டதோடு ஒப்பிட்டு பார்க்கலாம் பல நன்மைகள் இருக்குது சம்பிரதாயத்தில் எல்லாத்தையும் படிக்கிறது தான் மரபு ஆகையினால் உத்தம் அதிகாரிக்கு சொல்லப்பட்டதை படித்தா அதில் நமக்கு ஞானம் கிடைக்கலாம் அதில் எனக்கு புரியலை அப்படின்னா ஏழாவது அத்தியாயம் இதுவும் புரியலை எட்டாவது அத்தியாயம் இதுவும் புரியலைன்னா என்ன பண்ணுறது இருக்கவே இருக்குது கட்ட உபனிஷத்து அடுத்த கேம்ப் அதுவும் புரியல என்ன என்ன பண்ணுறதுன்னு படிச்சுண்டே டாக்டர்ட்ட போய் இந்த கண்ணு சொல்கிறோம் இல்லையா தெரிகிற வரைக்கும் அவர் விட போகிறாரா என்ன இதே பண்ணி இதை பண்ணி கடைசியில் என்ன சொல்லுவார்ண்ணா அப்புறம் உன் கண்ணே இப்படி இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படி சொன்னாலும் சொல்லிவிடுவார் கண் டெஸ்ட் பண்ண போனோம்னா மாற்றி மாற்றி போடுறான் இப்போ இப்போது இப்போன்னு கேட்குறான் இந்த கண்ணுடைய பார்வையில் வித்தியாசம் இருக்குது இந்த கண்ணு பார்வையில் வித்தியாசம் இருக்குது இதில் பவர் கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு எல்லாம் சொல்லி எப்படியோ கண்ணாடி இது பண்ணுற வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப நம்மள்கிட்ட இப்போ தெரிகிறதா சத்வித்யா தெரியுறதோ ஆஹா பூம சரி தகர வித்யா பிரஜா யமதர்மராஜ உபதேச கட்டோபனிஷத் வித்யா தெரியலன்னா பகவத்கீதை கேட்டுட்டே இருக்க வேண்டி அப்போ என்ன ஆகும்னா ஏதா ஒன்றுல தெரிஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா என்னென்ன என்ன நீ விட்டுடு வேற சுவாமிகள்கிட்ட போயிடுப்பா அவர் ஒருவேளை தெளிவாக இன்னும் சொல்லக்கூடும் இருக்கும் ஆகினால் அவர்கிட்ட போய் படி ஆகையினால் நிறைய கேட்டுட்டே இருக்கு திரும்ப திரும்ப கேடு பௌனப் புண்ணியன ஸ்ரவணம் புரியா மறுபடியும் மறுபடியும் படிச்சுட்டே இருக்கணும் இல்லை தியானம் பண்ணணும் ஒன்று டீச் பண்ணணும் இல்லாட்டி படிக்கணும் இல்லாட்டி தியானம் பண்ணணும் வேறு என்ன பண்ணுறதுன்னு இதை தவிர வேறு என்ன பண்ணுறதுக்கு இருக்குது இந்த இந்த இந்த வாழ்க்கையில் இது தான் பண்ணணும் இந்த மந்திரத்தை படிப்போம் இப்போ இதில் இதுலேயும் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு முதல் மொத்தம் பதினஞ்சு கண்டம் இருக்குது ஒரு ஒரு கண்டத்துலையும் குறைஞ்சது ஒரு மந்திரம் இருக்கு சில 6 இருக்கு 4 இருக்கு 3 இருக்குது எல்லாம் இருக்கு இதில் முதல் 6 கண்டம் 6 கண்டம் உபாசனா உபாசனா கான் உபாசனா அப்புறம் ஏழுலருந்து பன்னெண்டு வரைக்கும் ஞானம் பிரம்ம ஜானம் இன்னொரு கோணத்தில் சொன்ன முதல் ஆறு கண்டம் கண்டம்னா செக்ஷன் முதல் ஆறு கண்டம் தியேயம் பிரம்ம தியானிக்கப்பட வேண்டிய பிரம்ம தியேயம் பிரம்ம என்னோட உச்சாரணம் கேட்கறது இல்லையா தியேயம் பிரம்ம அப்புறம் ஏழுலருந்து பன்னெண்டு வரைக்கும் பிரம்ம அறியப்பட வேண்டிய பிரம்மா அறிஞ்சா மாத்திரம் போகிறோம் முதல் ஆறு கண்டத்தில் அறிஞ்சு தியானம் பண்ணணும் அப்புறம் வந்து ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு ஆறு கண்டத்தில் அறிஞ்சாலே போகும் தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை தேவைப்பட்டால் பண்ணலாம் ஆனால் தியானம் பண்ணுற விதம் வேறு அப்புறம் அடுத்தது 13, 14, 15, மூணும் கன்க்ளூஷன் உபசம்ஹாரம் நிறைவுரை நிறைவுரை ஆக முதல் இன்னொரு கோணத்தில் சொன்ன முதல் 6 கண்டம் தகர வித்யா அப்புறம் ஆறு கண்டம் ஏழுலருந்து பன்னெண்டு பிரஜாபதி வித்யா பிரஜாபத்தினால் உபாதேஷ் உபதே பிரஜாபதினா பிரம்மாஜி பிரஜாபதியினால் உபதேசிக்கப்படுற பிரம்ம வித்யை பிரஜாபதி வித்யா அப்புறம் அடுத்தது உபசம்ஹாரா நிறைவுரை அப்புறம் தகுதிகள் சங்கராச்சாரியர் ஆரம்பிக்கிறதுக்கு சில காரணங்கள்லாம் சொல்றார் உண்மையிலேயே மெய்ப்பொருள் ஆத்மாவாக இருக்கிறது இருந்தாலும் மந்த புத்திகளுக்கு பிரம்மம் ஆத்மாவாகவே இருக்கிறது என்பது விளங்கவில்லை மந்த புத்தியை உடையவர்களுக்கு பிரம்மம் ஆத்மாவாகவே இருக்கிறது என்பது விளங்கவில்லை எனவே அவர்களுக்கு பிரம்மம் குணங்களோடு கூடியதாக உபதேசிக்கப்படுகிறது நிர்குண பிரம்மன் ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிறது நிர்குண பிரம்மன் ஆத்மஸ்வரூபமாகவே இருப்பது மந்த உடையவர்களுக்கு புலப்படுவதில்லை விளங்குவதில்லை எனவே அவர்களுக்கு பிரம்ம குணங்களோடு கூடிய பிரம்மமானது இங்கே உபதேசிக்கப்படுகிறது பிறகு நிர்குணப் பிரம்மன் சொல்லுவோம் சகுண பிரம்ம உபதேசம் பண்ணிட்டு நிர்குண பிரம்ம உபதேசம் நிர்குணப் பிரம்மன் புரியலேன்னா சகுண பிரம்மன் சகுண பிரம்மன் புரிஞ்ச பிறகு மறுபடியும் நிர்குண பிரம்மனை உபதேசம் பண்ணுவோம் ஆ நிர்குண பிரம்ம ஜானத்தினால தான் மோட்சம் சகுண பிரம்ம ஜானத்தினால ஆபேஷிக மோக்ஷம் அல்லது கிரமமுக்தி கிடைக்கும் ஆனால் நிர்குண பிரம்ம ஜானத்தினால்தான் ஜீவன் முக்தி கிடைக்கும் ஆக சகுண பிரம்ம ஜானம் சகுண பிரம்ம தியானம் சகுண பிரம்மன்னா அதுக்கு ஏதாவது ஒரு குணத்தை சொல்லணும் இதில் வரப்போகிறது ஆக குணங்களோடு கூடிய பிரம்ம உபாசனை இங்கே வரப்போகிறது அப்புறம் இன்னொன்று சொல்லுகிறார் நிர்குண பிரம்ம ஜானிகளுக்கு சுவாவமாகவே வைராகியம் இருக்கும் இருந்தாலும் இருந்தாலும் ஏதேனும் ஒரு காரணத்தினால் பல பிறவிகளின் வாசனையினால் வைராகியம் கெடுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எனவே வைராக்கியத்தை நிலைநிறுத்துவதற்காக பிரம்மச்சரியம் என்கிற குணம் தேவை என்று நன்றாக உபதேசிக்கப்படுகிறது இந்த இதில் வரப்போகிறது பிரம்மச்சரியத்தை பற்றி விசேஷமாக பேச போகிறார் அது ஒரு க அது ஒரு விஷயம் அதற்காக இந்த பகுதிங்கிறார் அடுத்தது உண்மையிலேயே பிரம்மம் என்பது அடையப்படாததாக இருந்த போதிலும் மந்த புத்திகளுக்கு அது விளங்காததால் அடையப்படுவது போல உபதேசிக்கப்படுகிறது அதுவும் இங்கே ஒரு காரணம் ஆகவே இதெல்லாம் வைத்து சொல்ற அந்த பிரதிபாதி இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்ன அதாவது பிரம்மச்சரியத்தை அனுஷ்டானம் பண்ணி பிரம்மனை அடையணுங்கிற எண்ணத்தோட பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிச்சு சகுண பிரம்மனை அறிஞ்சு சகுண பிரம்மனை தியானம் பண்ணினா பிறகு நிர்குண பிரம்ம ஜானம் புரிஞ்சு நிர்குண பிரம்ம ஜானத்தை உபதேசிக்கிறது சுலபம் என்று கருதி உபனிஷத் இந்த பிரம்மம் அடையப்பட வேண்டியது என்றும் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் சகுண பிரம்மத்தை தியானிக்க வேண்டும் உபதேசிக்கிறது இதெல்லாம் நம்ம படிக்கிற போது தெரிஞ்சுக்கலாம் अह गुण गति फल भेद शून्य मंदबुद्धीनातिभा ब्रह्मचल गुणत्त गुणते பிரம்மனை அடையறத்துக்கான கத்தியை சொல்லி அந்த கத்தியினுடைய பலனை சொல்கிறது தேச குண கதி பலம் அதெல்லாம் இந்த பகுதியில் வருகிறது பிரம்ம தேசம் பிரம்மனை பிரம்மனை தியானிக்க வேண்டிய இடம் பிரம்மனுடைய குணம் அதை தியானிப்பதால் ஏற்படும் நிலை அதனால் உண்டாகும் பயன் இத்தனையும் சொல்லப்பட போகிறது என்று ஆதிசங்கரர் முகவுரை அளித்துள்ளார் இனி மந்திரத்தை படிக்கலாம் அஸ்மின் பிரம்மபுரே தஹரம் புண்டரீ கம் வேஷ்ம ஹஹரோஸ்மின் तद्वाव அந்தராசியம் தாவ விஜித்திரமே துண்டரீக்கம் வேஷ்மர அந்தராசியதன்வே தாவ விஜிஞ்விய அன்னு சொன்ன அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான சப்தம் ஓங்காரம் எப்படி ஒரு மங்களமோ அதுபோல அதசப்தமும் மங்களம் அதனால் சாஸ்திரம் படிக்கிறபோது சொல்லுவோம் ஓம் அத ஓம் அத ஓம் அத சொல்லிட்டு தான் பிரம்மசூத்திரம் படிக்கிற பழக்கம் அதங்கிறது மங்களசப்தம் ஓங்காரஸ் அதசப்தேதௌ பிரம்மண புற கண்டம் பித்வா விநிரியாத்தௌ தஸ்மான்ங்கலிகா உப இந்த ஓங்காரமும் அதசப்தமும் மங்களகரமான சப்தங்கள் அதாவது படைப்பின் துவக்கத்தில் பிரம்மதேவனுடைய தொண்டையை கிழித்து கொண்டு வந்த சொற்கள் இந்த இரண்டு என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது ஓங்காரஸ்ட அதசப்துவேதௌ பிரம்மண்புரா கண்டம் பித்வா கண்டம் பித்வானர்த்தம் கழுத்த கழுத்த புலந்துண்டு பிச்சு கிண்டு தொண்டையிலேருந்து வந்ததுன்னு அர்த்தம் விநிரியாத்தௌ விசேஷேன நிரியாதௌ தோன்றின நன்றாக தஸ்மாத் எனவே பிரம்மதேவனுடைய தொண்டையிலிருந்து வந்தது மாங்கலிகா உப் இரண்டும் மங்களகரமானது ஆஹா அசப்தம் மங்களார்த்தம் அசங்கிறது இயல்பாகவே மங்களம் அப்புறம் அதசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது அனந்தரம் பிறகு பிறகுன்னா என்ன அர்த்தம் இந்த ஏழாவது அத்தியாயத்தில் சொல்லப்பட்ட உபதேசங்களுக்கு பிறகு பூம பிறகு அப்படின் போடு பூம பிறகு அது புரியலைன்னா இன்னொரு அர்த்தம் ஆரம்ப அர்த்தம் அதசப்தகா மங்களார்த்தா ஆனந்தரியார்த்தா அப்புறம் அடுத்தது ஆரம்பார்த்தா அது ஒரு ஒரு அர்த்தம் சொல்லுவோம் அதன்னா இந்த காண்டெக்டில் என்ன மீனிங் அது எப்போவுமே அதுக்கு மங்களம்ங்கிறது இருக்குது மங்களம் விசேஷமாக சொல்கிறது இல்லை அது அதனு சொல்லிட்டா ஸ்வயமாகவே மங்களம் ஆகிடுது ஆதிசங்கரர் பிரம்மசூத்திரம் தொடங்குற போது அதாத்தோவுக்கு அத சப்த அப்படிதான் பொ இப்பொழுது தகரவித்யா தொடங்கப்படுகிறது அப்படின்னு போட்டுக்கலாம் ஏழாவது அத்தியாயம் நிறைவு செய்யப்பட்ட பிறகு அது ஆனந்தரியா அர்த்தம் அதசப்தம் ஆனந்தரியா ஆனந்தரியம்னா அனந்தரம் அர்த்தம் அதனந்தரம்னா என்ன அர்த்தம் தன் பிறகு எதற்கு பிறகு பூம வித்யா உபதேசத்திற்கு பிறகு அப்புறம் இன்னொன்று ஆரம்பிக்கப்படுகிறது ஆரம்ப அர்த்தம் மந்த புத்திகளுக்காக மந்த புத்தியை உடையவர்களுக்காக இது ஆரம்பிக்கப்படுகிறது என்ன ஆரம்பிக்கப்படுகிறதுன்னு இந்த மந்திரத்தினுடைய அர்த்தத்தை சொல்லிவிடுறேன் அதுக்கப்புறம் மந்திரத்துடைய மந்திரத்தினுடைய பொருளை பார்க்கலாம் என்ன சொல்லுகிறது இந்த உடம்பு இறைவன் வாழும் இல்லம் என்கிறது இந்த உடம்பு எங்கே இருக்கு நஞ்சகமே கோயில் தேகோ தேவாலயப் பிரோக்தா ஜீவோ தேவ சநாதனஹா தியஜேதஜான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் புராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தார்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் காளாமணிவிளக்கே ஆகையினால் இந்த காயமே கோயிலாக அப்படி சொல்கிறோமே சரீரமே இறைவன் குடியிருக்கும் வீடு தேகோ தேவாலயா ஆ இந்த உடம்பு இந்த உடம்புக்குள்ள ஹிருதயம் இருக்கு அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு சின்ன இடைவெளி இருக்கு அந்த இடைவெளியில் இறைவன் இருக்கிறார் அந்த இடைவெளியில் இறைவன் இருக்கிறார் மெய்ப்பொருள் பரம்பொருள் இருக்கிறது அதை தேட வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அதை தேடி அறிந்து அதை இடைவிடாது தியானிக்க வேண்டும் அதுதான் இந்த மந்திரத்தினுடைய விஷயம் இது ஒரு அதாவது கடவுளை நாம் தியானம் பண்ணுறது சாதாரணமாக என்ன பண்ணுறோம் ஒரு மஞ்சள் பிள்ளையார் மஞ்சளில் பிள்ளையாரை தியானம் பண்ணுறோம் அது சப்போர்ட் ஒரு ஆ சங்கராச்சார சொல்கிறார் யசா விஷ்ணோகோ ஷால வந்து அஸ்மின் ஷால ஸ்ரீ பூமி நீலா ஸ்ரீ மகாவிஷ்ணு தியாயாமி ஸ்ரீ பூமிநீலா சமேதம் ஸ்ரீ மகாவிஷ்ணு மாவாகமி பாவனை பண்ணுறோம் சால கிராமத்தில் சிவலிங்கத்தில் கடவுளை தியானம் பண்ணுறோம் அதெல்லாம் வந்து இப்போ தட்சிணாமூர்த்தி பிரதிமா பொதுவும் நம்மளை மாதிரியே ஒரு வடிவம் கை கால்களோடு இருக்குது இந்த சிவலிங்கம் வந்து என்னது அது ரூபாரூபம் உருவம்னு சொல்ல முடியாது உருவம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுவே ரூபாரூபம் ரூபம் ரூபா ரூபம் அரூபம் சிதம்பரத்தில் மூணு இருக்குது சந்திரமௌளீஸ்வரர் ரூபா ரூபம் நடராஜர் ரூபம் அப்புறம் அந்த ஆகாசம் சிதம்பர ரகசியம்னு சொல்லி தீபாராதனை பண்ணுறாங்க சிதம்பர ரகசியம்ங்கிறது ஒரு கிரந்தம் சிதம்பர ரகசியங்கிறது ஒரு சாஸ்திர புஸ்தகம் ரகஸ் உபனிஷத்துக்கு பேரே ரகசியம்தான் சிதம்பரங்கிறதே ரகசியமாக இருக்குது அது காரணம் என்னென்னா நமக்கு வந்து உலக விஷயத்தில் பராக்கு பார்க்கறதுனால புத்தி இருக்கிறதுனால ரகசியம் மாதிரி இருக்குது அது ரொம்ப ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாலும் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் அப்படின்னு கீதையில் சொன்ன மாதிரி அது ரகசியம் மாதிரி இருக்கு ரகசியம் இவர் ரகசியம் நம்ம தலகாணி கடையிலையே என்ன ஒரு பொருளை ஒருத்தவங்க ஒழிச்சு வச்சுட்டான்னு வச்சு நம்ம எல்லா இடத்துலேயும் தேடுவோம் நம்ம தலஹாணி கடையில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது மாதிரி நம்மக்கிட்டையே அது இருக்குது ஆனால் அது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு நமக்கு தெரியாது ஒருத்தர் சொல்லணும் ஆக இந்த சிதம்பரத்தில் அந்த ஆகாஷ தத்துவம் அரூப என்ன சொல்கிறேன் இங்கே இந்த இதுக்கு இடையில் கேப் இருக்குது இந்த கேப்பை எல்லோரும் தியானம் பண்ணுங்க மெடிடேட் பண்ணுங்க இப்போ இந்த ரெண்டு கையையும் தியானம் பண்ணாதிங்கோ கைக்கு இடையில் இருக்கிற கேப்பை தியானம் பண்ணுங்கன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் கடினம்தான் ஆகா அது மாதிரி இது அரூப்பம் அப்புறம் நடராஜர் ரூபம் சிவலிங்கம் ரூபா ரூபம் தமிழ்ல சொன்னா உருவம் அரு உருவம் அருவம் ஏன்னா நமக்கு அந்த கடவுள் தத்துவம் பிடிபடணும் மனசுக்கு பிடிபடுறதுக்காக வேண்டிதான் இது சொல்லப்படுகிறது நம்ம என்ன பண்றோம் சாதாரணமா நம்ம சிம்பிளா என்னன்னா ஏதோ ஒரு படத்தை தட்சிணாமூர்த்தி விக்கிரகத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ண முடியும் இங்கே உட்காந்துட்டேன் எல்லாரும் தட்சிணாமூர்த்தியை நினைங்கோன்னா தட்சிணாமூர்த்தியை நினைக்கலாம் ஆனால் தட்சிணாமூர்த்தி எங்கேயோ இருக்குது கோயிலுக்குள்ளே இருக்குது பழனி முருகனை நினைங்கோ மதுரம் மீனாட்சியை நினைங்கோ திருச்செந்தூர் முருகனை நினைங்கோ திருப்பதி வெங்கடாச்சரவதி காசி விஸ்வநாதர் கைலாச பர்வதம் ராமநாத சுவாமி இருக்கேன்னு வச்சுக்கோங்க கபாலீஸ்வரர் இதுக்கு தான் பழகி வச்சுக்கணும் இதெல்லாம் முதலே பார்த்து வச்சுக்கணும் எல்லாம் அப்போ தான் இங்கே உட்கார்ந்த உடனே கோவையிலே கோணியம்மா மதுரையிலே மாங்க ஏதோ அம்மா செல்லம்மா அந்தம்மா இந்தம்மா அப்படின்னு சொல்லி பாடுறாங்கள பாட்டு வர்றது இல்லையா ஈரோட்டிலே பெரிய மாரியம்மா சின்னமாரியம்மா அப்படியே மாரியம்மனை பற்றி ஊரில் இருக்கிற அத்தனை மாரியம்மனும் ஒரு பாட்டில் கொண்டு வந்து கடைசியில் கற்பூர நாயகியே கனகவல்லி அப்படின்னு பாடுறான் அது மாதிரி இப்படி உட்கா அதில் எல்லா கோயிலெல்லாம் பார்த்து பார்த்தா தானே தெரியும் நாடும் நகரமும் நற்றொரு கோயிலும் தேடி தெரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்த மின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய்கொள்வனே அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டா அப்புறம் நம்ம இப்படி கண்ண முடினா இங்கேருந்து நினைக்க முடியாதே தக்ஷாமூர்த்தி கோயில் கதவே சாத்தி இன்னைக்கு காலையில் என்னெல்லாம் அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு பார்த்து பழி மனசுக்குள்ளே அந்த சம்ஸ்காரம் இருக்குது அப்படி பார்த்தேன் மனசுல நினைச்சவுடனே அது சுவாமியோட ரூபம் வரும் ஆக நமக்கு என்னவோ அது நான் வேற தியானி தியாதா வேற தியானிக்கப்படுற பொருள் வேற எப்பவுமே இந்த திரிபுட்டி இருக்கு தியானம் பண்றவன் தியானிக்கப்படும் பொருள் தியானம் தியாதா தியேயம் தியானம் தியானிப்பவன் தியானிக்கப்படும் பொருள் இன்னொன்று தியான ஆலம்பனம் ஆலம்பனம்னா சப்போர்ட் சால கிராமத்தை சப்போர்ட்டாக வச்சுட்டு அதில் விஷ்ணு அதனால தான் அதுக்கு பேர் பிரதீக்க உபாசனான்னு பேர் ஷப்த பிரதீக்கம் அர்த்தப் பிரதீக்கம் இல்லை அதுலேயே நிறைய வித்தியாசம் ஆயிரக்கணக்கான தியான விஷயம் இருக்குது நம்ம சாஸ்திரத்தில் கண்ணை மூடி திறக்கிறத தியானம் பண்ணுன்னா கண்ணை மூடிண்டு கண்ணை மூடிண்டு கண்ணை மூடி திறக்கிறத தியானம் பண்ணுனா கண்ணை திறந்துண்டு கண்ணை மூடி கண்ணை திறந்து கண்ணை மூடி தியானம் இல்லை கண்ணை திறந்து கண்ணை மூடுறத கண்ணை மூடின்னு நினைச்சு பாரு அப்படின்போ அப்புறம் மின்னல் வர்றத தியானம் பண்ணு மின்னலை கற்பனை பண்ணு இப்படி எல்லாம் சாஸ்திரம் சொல்லு அப்புறம் வந்து எழுத்து சந்தியில உபாசனை சந்தியில் வந்து அதை வந்து முதல் அக்ஷரம் ரெண்டாவது அக்ஷரம் சந்தினால் உண்டாகிற இன்னொரு அக்ஷரம் சகும்ஹிதோபாசனை அந்தஹய உபாசனை இப்படி உபாசனைகள் பலவிதமாக இருக்குது சாதாரணமாக தியானத்துக்கு பொருள் தியானிப்பவனுக்கு வேறாக வெளியில் இருக்கும் இல்லையா எதில் தியானம் பண்ணணும்னா இப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு விக்கிரகத்தை நான் நினைக்கிறேன் இங்கிருந்து மீனாட்சி பண்ண என்னென்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன் மீனாட்சி அம்மன் கோயிலில் மீனாட்சி அம்மன் இருக்குது மீனாட்சி அம்மன் ஒரு கல்லில் பண்ணப்பட்டிருக்கு அந்த கல்லில் ஒரு வடிவம் அமைக்கப்பட்டிருக்கு அந்த வடிவத்தில் ஒரு கடவுள் சக்தி இருக்கு அந்த சக்தியை நான் இங்கிருந்து நினைக்கிறேன் கல்லு கல்லில் ஒரு வடிவம் அந்த வடிவத்தில் ஒரு சக்தி அந்த சக்தியை நான் நினைக்கிறேன் இது வெளியில் இருக்கு, ஆனா இங்கே உபநிஷத்தை என்ன பண்ணுறதுன்னா உன்னோட உடம்பு உன்னோட உடம்புக்குள்ளே இருக்கிற உன்னோட ஹிருதயம் உன்னோட ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற சின்ன இடம் அந்த சின்ன இடத்துல இருக்கிற தத்துவம் அதன் உனக்குள்ள இருக்கு அந்த சக்தி இருக்குது கல் வடிவம் சக்தி நினைங்கிறோம் இங்கே என்ன சொல்கிறோம்னா நீ ஹயம் ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசம் ஆகாசம் இடைவெளி அதில் எந்த சக்தி இருக்குன்னு நினைப்பா நினைப்பாப்போம் தியானம் பழல் அப்படி சொல்லி கொடுக்குறது அப்போ என்னன்னா இறைவன் எங்கே இருக்கிறாருங்க எனக்குள்ள இருக்கிறார் இ இது இது ஒரு விதமான அத்வைதம் எப்படின்னு கேட்டால் அது பாவனை அத்வைத பாவனைக்கு இது ஞானத்துக்கு அதாவது கடவுளுக்குள்ள எல்லாம் இருக்குது கடவுள் எனக்குள்ள இருக்கார் அப்போ நான் யார் எனக்குள்ள இருக்கார் உடம்பு கடவுள் எனக்குள்ளே இருக்கார் இப்போ எனக்குள்ள யார் இருக்கா கடவுள் இருக்கார் கடவுளுக்குள்ள நான் இருக்கேனா எனக்குள்ள கடவுள் இருக்காரா எல்லாம் கொஞ்சம் இப்படி பண்ணுவோம் ரொம்ப தத்துவப்படி பார்த்தா கடவுளுக்குள்ள நான் இருக்கேனா எனக்குள்ளே கடவுள் இருக்காரா அப்படின்னு பார்த்தா கடவுளில் தான் நான் இருக்கேன் எல்லாம் கடவுளாக தான் இருக்கு அப்படி பார்த்தா எல்லாரும் கடவுள்தான் அதனால்தான் சுவாமி சரணம் சுவாமி சரணம் நீயும் ஐயப்பன் நானும் ஐயப்பன் எல்லாரும் ஐயப்பந்தான் ஆக இங்க சப்போர்ட் என்னதுன்னா வெளியில இருக்கிற வஸ்து இல்லை இங்க சப்போர்ட் என்னுடைய ஹிருதத்தில் இருக்கிற ஆகாசம் அந்த ஆகாசத்தையே நான் தியானம் பண்றேன் அதுதான் இங்க சொல்லிக் கொடுக்கப்படுறது மந்திரத்தை பாருங்க அஸ்மின் பிரம்மபுரே எதிதம் தகரம் புண்டரீக்கம் வேஷ்மஸ்மின் பிரம்மபுரே அஸ்மின்னா பிரம்மபுரேன்னா பிரம்மபுரத்தில் பிரம்மபுரம்ங்கிறது வேறு ஒண்ணும் இல்லை நம்முடைய பேரு என்ன அழகான பேர் கொடுத்துருக்கு பாருங்க பிரம்மபுரம் இந்த உடம்பை ஜாக்கிரதையா வச்சுக்கணும் உடம்பினை முன்னம் இழுக்கென்றிருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே இந்த உடம்பை பிரயோஜனம் இல்லாதுன்னு நினச்சாராம் சொல்கிறார் பாருங்கள் உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் முன்னம் உடம்பினை இழுக்கென்று இருந்தேன் இந்த உடம்பை வச்சுன்னு படுகிற பாடு கொஞ்சமாக நெஞ்சமாக ஆகையினால உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னா சாந்தோகிய உபனிஷத்து எட்டாவது அத்தியாயம் படித்த பிறகு உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்புறம் என்னாச்சுன்னா உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினுள்ளே உத்தமன் இறை பிரம்மபுரம்னா என்ன அர்த்தம் பிரம்மன் இருக்கக்கூடிய நகரம்னு அர்த்தம் புறம்னா நகரம் உடம்பினுள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அதனால பூஜையில் வந்து ஆத்ம பூஜைக்கு அப்புறம்தான் இந்த சுவாமி பூஜையே ஆத்மானம் கந்த புஷ்பாக்சதைர் ஆத்மனே நம அந்தராத்மனே நம ஜீவாத்மனே நம ஞானாத்மனே நம பரமாத்மனே நம புஷ்பம் சிரசி தாரஜேத் ஒரு பூவை தூக்கி தலையில் வச்சுக்கிறோம் முதல்ல எனக்கு தான் பூஜை எனக்கே நான் பூஜை பண்ணிக்கிறேன் அப்புறம் வந்து ஆராதித்தோ மனுஷை சித்தைர் தேவாசுராதிபி ஆராதயாமி பக்தியாத்வா அனுகிரகாண மகேஸ்வரா தேவோ பூத்வா தேவம் யஜேத் இறைவனாக இருந்து இறைவனை வழிபடு அப்படின்னு சாஸ்திரமே இருக்கு நம்மக்கிட்ட அந்த இறைத்தன்மையை வளர்த்துக்கிறதுக்காக இப்படியெல்லாம் ப்ரோக்ராம் போட்டு கொடுத்துருக்காங்க நம்மிடத்தில் நாம் எல்லோரும் இறை மயம் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்வதற்காக இப்படிப்பட்ட நிகழ்முறை திட்டங்கள் நமக்கு வகுத்து கொடுக்க பட்டு இருக்கின்றன இதெல்லாம் கிடைக்காது அப்புறம் அதில் நிறைய ஸ்லோகங்கள் நிறைய இருக்குது அதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தால் முடிக்க முடியாது இந்த உடம்பில் எத்தனை தேவதைகள் இருக்குது சமஸ்த தேவதைகளும் இதில் இருக்குது பிரஜனனே பிரம்மா துஷ்டது பாதர்விஷுத்தோரஸ் பாதுஅிவ் கண்டே வசவ் வே சரஸ்வதி நாசிர்வாயுஸ் நயனாதிர்னோரேலாட்டே ருதிராஸ்தி மூர்னியாதித்திய ஸ்தித்து மகாவா வாமேவீது புரத்தூலீது பாரோஷிம் சர்வோ வாயுஸ் தோனிர்ஜ் மாதிரி சேஷு சர்வா யதாஸ்தானம் திருஷ்ட்து மாம் ரக்ஷந்தூ சர்வான் மகாஜனான் ரக்ஷந்தூ இதுக்கப்புறமும் இருக்குது அப்புறம் மகாநியாசம் எல்லாம் பண்ணி பண்ணி இது லகுநியாசம்னு இப்போ நான் சொன்னது லகுநியாசம் இதுக்கப்புறம் மகாநியாசம்னு ஒன்று இருக்குது இல்லை சிவராத்திரி அன்னைக்கு என்ன வேகத்தில் நடக்க போகிறதோ தெரியாது சிவராத்திரி அன்னைக்கு பண்ணுவாங்க மகாநியாசம் இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம் இது பிரம்மபுரம் பிரம்மபுரம் நம்ம வந்து ரொம்ப நம்ம நம்மளை ரொம்ப மதிக்க இறைவன் இருக்கார் எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் சாண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து அவன் சண்டாளனாக இருந்தாலும் சரி நம்மளை பொறுத்த வரைக்கும் அவன் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவன் எந்த ஜாத்தியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த சரீரம் நாயாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் பசுவாக இருந்தாலும் அனைவருக்குள்ளும் எங்கெங்கு பார்த்தாலும் எங்கு எங்கே பார்த்தாலும் அவ்வுயிருக்கும் எங்கெங்கு பார்த்தாலும் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீயென்றோ பராபரமே எங்கெங்கு பார்த்தால் எவ்வுயிருக்கும் அவ்வுயிராய் அங்கெங்கே இருப்பது நீ என்றோ பராபரமே கிருஷ்ணன் என்ன சொல்கிறார் அகம் ஆத்மா குடா கேஷ சர்வபூதாசிதான் நிறைய இருக்கு எங்கேயோ இறைவன் வெளியில இருக்கார் அங்க இருக்கார் இங்க இருக்கார்லான்னு நினைக்காதப்பா அக்கடை உண்டே பாண்டுரங்கடு இக்கடை உண்ணாடு இக்கடை உண்டே பாண்டுரங்கடு அக்கடை உண்ணாடு எங்க இருக்கார் அப்பா வேண்டான்னு சொல்லல ஆனா பாண்டரங்கன் இங்கே இருக்கார் அப்பா அதனால இந்த மந்திரம் என்ன சொல்வது பிரம்மபுரே அதுக்குதான் இந்த விளக்கம் அஸ்மின் பிரம்மபுரே பிரத்யக்ஷமா இருக்கு அஸ்மின்னு சொன்னால் எங்கேயோ அஸ்மின்னு சொன்னோன்னா எங்கே தேடப்படாது அஸ்மின்னா இந்த ஷரீரத்தில் பிரம்மபுரேன்னா ஸ்தூல ஷரீரே ஸ்தூல ஷரீரே உன்னுடைய ஸ்தூல ஷரீரத்தில் இந்த ஸ்தூல ஷரீரத்தில் குரு சிஷியனை பார்த்து சொல்கிறார் இந்த உடம்புக்குள்ள எந்த ஒரு ஆனந்த ஆனந்தமான கடவுளை நீ தேடுறையோ அந்த ஆனந்தமான கடவுள் அவனை பார்த்து சிஷினை பார்த்து சொல்றார் இந்த உடம்புக்குள்ள பாரு உங்களை பார்த்துண்ணே இந்த உடம்புக்குள்ள உடனே நீங்கள் உங்களை தான் நினைச்சுக்கணும் இப்படி பார்க்கணும்னு அவசியம் இல்லை தெரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கணும் அஸ்மின் பிரம்மபுரே இந்த ஸ்தூல சரீரத்தில் அபரோக்ஷத்தையா அஸ்மாபி சர்வதா அனுபூயமானே அஸ்மின் பிரம்மபுரே நன்றாக பிரத்யக்ஷமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த ஸ்தூல சரீரத்தில் பிரம்மபுரே தகரம் வேஷ்ம புண்டரீக்கம் வேஷ்ம சிரிய ஒரு இடம் இருக்கிறது சிறிய மாளிகை இருக்கிறது தாமரை போன்ற தாமரை போன்ற அதாவது தகரம்னு சொன்னால் அல்பம்னு அர்த்தம் அல்பம்னா மட்டம்னு அர்த்தம் இல்லை அல்பம்னா சிறியன்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப சின்ன அப்படின்னு அர்த்தம் தகரம் ஹயம் சில புஸ்தகத்துலலாம் எழுதியிருக்காங்க இந்த இந்த ஹிருதயம் இல்லை வேற ஹிருதயம் அது ஒரு ஆன்மீக இதயம் வேறு அப்படிலாம் சொல்கிறாங்க என்ன ஆதாரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியலை ஆதாரம் இதை சொல்கிறாங்க அந்த இதில் இருக்கு இப்போ மகாநாராயண புருஷத்தில் இருக்கு இல்லையா தஹ்ரம் விபாபம் பரமேஷ்மபூதம் எத்ண்டரீக்கம் புரமத்தியசகுஷ்டம் அதையும் நீ கம்பேர் பண்ணி பார்க்கலாம் மகாநாராயண புருஷத்தில் இருக்குது தற்பாப்பி தஹ்ரம் ககனம் விஷோக தஸ்மின் எதந்தஸ்தது அந்த மந்திரம் ஞாபகமாக இருந்தால் நிறைய சிந்தனை பண்ணலாம் அதில் தான் நாராயண சூக்தம் வருகிறது அதில் ரொம்ப வர்ணனையெல்லாம் வருகிறது பத்ம கோஷ பிரதீ காஷகம் ஹிரதயஞ்சாப் அதோ நிஷ்டாவிதாந்தே ஒரு ஜான்ல இருக்கு நாபியாமு பரிதிஷ்டதி ஜுவால விஸ்வஸ்யாயனம் மகத்து விஸ்வஸ்ய மகத்த ஆயத்தனம் இந்த பிரபஞ்சத்தின் இருப்பிடம் அங்கே இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது என்பது போல தஸ்ய மத்தியே மகாநக்னர் விஸ்வார்ச்சர் விஸ்வத்தோமுகா அந்த மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் சொல்லலை அந்த நாராயணசூக்த மந்திரங்கள் அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பல மந்திரங்கள் இதோடு சேர்ந்தது அஹ தஹரம் தகரம்னா சிறிய புண்டரீக்கம்னா தாமரை வேஷ்மைன்னா மாளிகை பவனம் அரண்மனை பேலஸ் வேஷ்மை வேஷ்மை தகரம் வேஷ்மை புண்டரீக்க சதிருஷம் வேஷ்மை தாமரை போல ஒரு பாவனை இது தாமரை போல ஒரு சங்கராச்சாரியார் வந்து தைத்திரியோபனிஷத்தில் சொல்கிறார் சய ஏஷோந்தர் ஹிருதய ஆகாஷா தஸ்மின் அயம் புருஷோ மனோமயா அமிர்தோஹிரண்மயா அந்தரேன தாலுக்கே அங்கே அந்த இடத்துல வர்ணிக்கிற போது அவர் தெளிவாக சொல்கிறார் யாகத்தில் நம்ம ஆடு பலி கொடுக்குற போது ஆட்டோட ஹிருதயம் பார்த்துருக்கோமே அது மாதிரி தான் இந்த ஹிருதயம்னே எழுதுறார் பசௌ திருஷ்யத்தே யாகத்தில் பலி கொடுக்கும் பொழுது அந்த பலி கொடுக்கின்ற ஆட்டிலே நாம் ஹயத்தை பார்த்திருக்கிறோம் அதைப்போலதான் இந்த ஹயமும் இருக்கிறது உள்ளுக்குள்ளே இருக்குங்கிற அந்த வார்த்தை அப்படியே எழுதியிருக்க தைத்திரிய பாஷ்யத்தில் அக தஹரம் புண்டரீக்கம் வேஷ்ம மாளிகை இருக்கிறது ஒரு பாவனை இது ஆ சிறிய சிறிய தாமரை போன்ற ஒரு மாளிகை இருக்கிறது சிறிய தாமரை போன்ற மாளிகை பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சிறிய தாமரை போன்ற ஒரு மாளிகை இருக்கிறது கற்பனை பண்ணிக்கணும் பாவனை இது இமேஜின் பண்ணிக்கணும் எப்படி நம்ம பார்க்குறோம் ஒரு பெரிய சிட்டின்னு சொன்னால் ஒரு நகரம்னு சொன்னால் அந்த நகரத்துக்கு நாயகன் ஒருத்தன் இருப்பான் நகரநாயக்கன் நகரநாயக்கன் நாயக்கர்னு சொல்கிறாங்க பாருங்கள் அது இக்கு போட்டாங்க எல்லாம் நாயக்கர் தான் நாயக்கர் தான் திருமலை நாயக்கர் நாயக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க இக்கு போட்டாங்க ஏன் போட்டாங்களோ தெரியாது அதனால் திருமலை திருமலை நாயகா அஹ அழகாதி நாயக்கஹா இவங்களாம் சேனா நாயக்கர்கள் ஆகையினால் இந்த நகரத்துக்கு நாயகன் இருக்கான் அந்த நாயகனுக்கு கட்டுப்பட்டு எல்லோரும் வேலை செய்கிறாங்க ராஜாவுக்கு கட்டுப்பட்டு டிபார்ட்மெண்ட் இருக்குது போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது மினிஸ்ட்ரு கேபினட் மினிஸ்ட்ரி இருக்குது எல்லாரும் ராஜாவுக்காக வேலை செய்கிறாங்க அம்மாவின் ஆணை கேட்ப அது மாதிரி அப்படி சொன்ன புரியுது பண்ணணும் இது புரியல புரிய அது மாதிரி நகரத்தில் வந்து எல்லாம் நடக்கிறது அது மாதிரி இந்த வந்து தேக சுவாமி தேகத்தின் தலைவன் அவனுக்குத்தான் இந்த இந்திரியங்களும் எல்லாம் அவனுக்கு வேலை செஞ்சுட்டுருக்கு இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உடம்பின் தலைவனுக்கு இந்த உடல் உறுப்புகள் பணியாற்றுகின்றன மனம் புத்தி இந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் எல்லாம் அந்த உள்ளே இருக்கின்ற அந்த நகர சுவாமிக்கு பிரம்மபுர சுவாமிக்கு பிரம்மன் குடியிருப்பதால் பிரம்மபுரம் அவருக்கு எல்லாம் பணிவிடை செய்கின்றன சேவை புரிகின்றன இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்தூல சரீரத்தில் தகரம் புண்டரீகம் வேஷ்ம அப்படின்னா தஹரம் புண்டரீகம் வேஷ்ம இஸ் ஈக்குவல் டு ஹிருதயம் அப்படிதான் தகரம் புண்டரீகம் வேஷ்மை இஸ்இக்குவல் டு ஹிருதயம் இதயம் இருக்கிறது உடலின் உள்ளே இதயம் இருக்கிறது இதுக்கு இத்தனை நேரமா சுவாமின்னா சொல்ல வேண்டியிருக்கு என்ன பண்றது எனக்கு அப்படிதான் சொல்ல தெரியுறது ஆகையினால இந்த உடலின் உள்ளே இதயம் இருக்கிறது எப்படிப்பட்ட இதயம் இருக்கிறது சிறிய இதயம் இருக்கிறது ஒரு கைப்பிடிங்கிறாங்க இல்லையா இப்படி இது பண்ணால் அதுதான் அதுதான் இவ்வளதான் இருக்குது அதுதான் பம்ப் பண்ணி எல்லாத்தையும் இப்போ மூளைக்கு ரத்தத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கு அதனால பாடம் எடுக்கிறது அதனால தான் நீங்களும் கேட்டுருக்கீங்க ஆ இவ்வளவு தான் ஒரு கைப்பிடி தான் இருக்குது இவ்வளோ அது என்ன சொல்கிறது தஹரம் புண்டரீகம் வேஷ்மை இஸ்இக்குவல் டு ஹிருதயம் தாமரை போன்ற மாளிகை அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை அந்த ஹிருதய்தான் அந்த ஹிருதயத்துக்குள்ள ஒரு வெளி இருக்கு உடலுக்குள் இதயம் இதயத்திற்குள் வெளி அஸ்மி அந்த ஆகாஷா அஸ்மி அந்த தஹரஹா ஆகாஷா அஸ்தி அப்படி போட்டுக்கணும் அஸ்மின் அந்தகனர்த்தம் இதன் உள்ளே இதன் உள்ளே இதன் உள்ளேனா இதன் உள்ளே இதயத்தின் உள்ளே இதயத்தின் உள்ளே தாமரை போன்ற சிறிய தாமரை போன்ற மாளிகை போன்ற இதயத்தின் உள்ளே இதயத்தின் உள்ளே சிறிய ஆகாயம் இருக்கிறது சிறிய ஆகாயம் இருக்கிறது உள்ளுக்குள்ளே இன்னும் சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது உடலுக்குள் இதயம் இதயத்திற்குள் வெளி இதய வெளி அஸ்மின்னு அந்த ஆகாஷா அதுக்குள்ள ஒரு ஆகாஷம் இருக்குது இந்த ஆகாஷம்ங்கிறது ரெண்டு பொருள் ஆகாஷம்னா ஆகாஷம்னா ரெண்டு அர்த்தம் அவகாச பிரதாத்வாத் ஆகாஷா ஆ சமந்தாத் காஷத்தே இத்தி ஆகாஷா அவகாசம் கொடுக்கறதுனால ஆகாஷம்னு பெரிய எல்லாத்துக்கும் இடம் கொடுக்குறது இப்போது செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு நினச்சி செவ்வாய் கிரகத்துக்கு போகணும்னு நினச்சி ட்ராவல் பண்ணுனா போகலாம் ஆகாஷத்தோட முடிவை பார்க்குறேன்னு ஒருத்தன் கிளம்பினான்னு வச்சுக்கோ முடிய இந்த பக்கமாக போய் ஆகாசத்தோடய எண்டை பார்க்க போகிறேன் இந்த பக்கமாக போய் ஆகாசத்தோடய எண்டை பார்க்க போகிறேன் மேலே போய் பார்க்க போகிறேன் கீழே போய் பார்க்க போகிறேன் நடக்குமா அது பாரதியார் பாட்டில் வரும் அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் மண்ணிலே வேலி போடலாம் விண்ணிலே வேலை போட முடியுமா அப்படின்பார் மண்ணிலே வேலி போடலாம் விண்ணிலே வேலி போட முடியுமா ஆகாசத்துக்கு வேலி போட முடியுமான்னு கேட்பார் போடல அவரு இப்படின்னு சொல்லுவார் போடலாமே பார் அப்புறம் என்னதுன்னா குழியத் தோண்டும் குழிய தோண்டும் பெரிஷாக்கு ஒரு குழி பிரம்மாண்டமாக ஒரு குழி நூறுக்கு நூறு நூறு அடி ஆழம் சொல்கிறதும் சொல்கிறோம் கொஞ்சம் வஞ்சனம் இல்லாமல் சொல்லுவோம் நூறுக்கு நூறு ஸ்கொயர் நூறு அடி ஆழம் தோண்டு தோண்டினா என்ன இருக்கும் உள்ளே ஸ்பேஸ் கிடைக்கும் அப்போ வேலி நான் ஸ்பேஸுக்கு வேலி போட்டே நீங்குறார் ஸ்பேஸு நான் வேலி போட்டேனே உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்கே ஸ்பேஸுக்கு நான் வேலி போட்டேனே இதோ பொழுது போகணும் அப்படியே சொல்லிகிட்டே இருப்போம் மண்ணிலே வேலி போடலாம் விண்ணிலே வேலி போட முடியுமா என்றான் ராமகிருஷ்ண முனி அப்படிம்பர் அப்படி தான் இறங்கிபர் போடலாமே அப்புறம் தெரியுது பெரிய குழியை தோண்டு அதில் வந்து கீழ மண்ணுக்குள்ளே வேலி போட்ட மாதிரி தானே அங்கே ஆகாசத்துக்கு வேலி போட்ட மாதிரி தானே இருக்குது அது மா என்ன சொல்லுவார் உடலை கட்டு உடலை கட்டினால் உள்ளத்தை கட்டலாம் உள்ளத்தை கட்டினால் அவர் சக்தி தாசன் தான் எழுதிப்பார் பாரதியார் அல்ல சக்தியை கட்டலாம் சக்தியை கட்டினால் அனைத்தையும் கட்டலாம் நம்ம புரிஞ்சுக்கணும் உடலை கட்டு உள்ளத்தை கட்டு உயிரை கட்டு கட்டுனா கட்டு கட்டுப்பாட்டில் வச்சுருன்னு அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம் உடம்ப கட்டுப்பாட்லேயும் மனசையும் கட்டுப்பாட்டில் வச்சேன்னா உயிர் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்புறம் உயிருக்கு பேராற்றல் பெருகும்னு அர்த்தம் அதுதான் அதனுடைய சாரம் அது மாதிரி இங்கேயும் அஸ்மின்னு அந்த ஆகாஷா ஆகாஷம்னு சொன்னால் இடைவெளி அதுதான் அர்த்தம் அதில் எல்லாம் இருக்குது எல்லாம் எதில் இருக்குது எல்லாம் ஆகாஷத்தில் தான் இருக்குது ஆகாஷத்தில் இல்லாத வஸ்து ஏதாவது இருக்கா எல்லாம் ஆகாசத்துக்குள்ள ஆகாஷம்னா என்ன இந்த ஸ்பேஸ் இப்போ இங்கேருந்து இப்போ எனக்கு இதுக்கு இடங்கள் இருக்குது எத்தனை இடைவெளி இருக்குது பூமியை தோண்டினா இடைவெளி மேலே போயிண்டே இருக்குது மாடி மேலே மாடி வீடு கட்டுறோம் ஸ்பேஸ் போயின்ண்டே இருக்குது ஆகாஷம்னு ஒரு அர்த்தம் அவகாச பிரதாது ஆகாஷாக ஆகாஷாக ஆ சமந்தாத் காஷத்தே தி ஆகாஷா ஆ சமந்தாத் காஷத்தை ஆகாஷம் பிரம்ம இறைவன் அர்த்தம் பிரகாஷிப்பது அப்படின்னு அர்த்தம் சங்கராச்சாரியார் ஆகாசம்ங்கிறதுக்கு இந்த இடத்துல என்ன எடுத்துக்கிறார்னு கேட்டால் பிரம்மம்னு எடுத்துக்கிறார் அந்த ஆகாசம்னு எடுத்துக்கிறார் இதயத்தின் உள்ளே ஆகாசம் இருக்கிறது அப்படிங்கிறார் இதயத்தின் உள்ளே சிறிய ஆகாசம் இருக்கிறது இதயத்தின் உள்ளே இறைவன் சிறிதாக இருக்கிறார் அப்படி புரிஞ்சுக்கிறதுக்காக இதயத்தின் இறைவன் சிறிதாக இருக்கிறார் புரிஞ்சுக்கிறதுக்காக இறைவன் சிறிதாக இல்லை பெரிதாக இல்லைங்கிற விஷயம் வேறு அப்படி புரிஞ்சுக்கணும் ஆகாஷா என்றால் இடைவெளி அப்போ இப்படி இன்னொரு மீனிங் சொன்னால் என்ன ஆகும் அந்த குணவிசிஷ்டம் பிரம்ம குண விசிஷ்டம் பிரம்ம சகுணம் பிரம்ம எல்லாம் வல்ல இறைவன் என் உள்ளே குடிகொண்டிருக்கிறார் மலர்மிசை ஏகினான் மலர்மிசை ஏகினான் மலர்மிசைனா என்னது உள்ளத்தாமரையில் உறைந்திருப்பவன் உள்ள தாமரையில் உறைந்திருப்பவன் பத்ம கோஷ பிரதீகாசகம் ஹிருதய்சாப்யதோமுகம் அஹா அந்த ஆகாஷா அதுக்குள்ள ஆகாசம் இருக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லிட்டேன் அதுவும் அந்த ஆகாசத்துக்கு ஒரு அப்ஜெக்டிவ் தஹரஹா ஆகாஷா சிறிய ஆகாசம் இருக்கிறது அப்படி சொல்லலாம் அப்புறம் இல்லாட்டி அளவில் இறைவன் வெளிப்படுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான் இத்திரோண்டு சின்னதுலேயும் நீங்கள் பண்ண முடியாத என்ன குட்டி பிள்ளையார் அதுக்கு சும்மா அழகாக அழங்காலாம் பண்ணி பூஜை பண்ண மாட்டோமா என்ன குட்டி பிள்ளையார் ஒன்று வச்சிருந்தேன் அப்புறம் பிள்ளையார் தான் பெரிய பிள்ளையார் முக்குருணி பிள்ளையார் மாதிரி பெருசாக வச்சுருந்தோம்னு வச்சோம் அந்த பிள்ளையாரும் பிள்ளையார் தான் பிரம்மாண்டமான பிள்ளையார் குட்டி பிள்ளையார் ஆனால் பிள்ளையார் சக்திங்கிறது என்னது அந்த பிள்ளையாருக்கு இருக்கிற சக்தி பெருசு பெரிய பிள்ளையாருக்கு பெரிய சக்தி இருக்குது சின்ன பிள்ளையாருக்கு சின்ன சக்தி இருக்குன்னா சொல்லுவோம் சக்தி பா ஒன்றுதான் வடிவந்தான் பெருசு தஹர சிறிய அளவிலே இறைவன் விளங்குகிறார் அந்த எத் அஸ்தி தன்வேஷ்டவியம் அந்த இறைவனிடத்திலே ஆகாய வடிவத்திலே இருக்கக்கூடிய இறைவன் அதான் தைத்திரியோ பரிஷத் சொல்லுகிறது ஆகாஷரீரம் பிரம்ம சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் கம் பிரம்மிர்கெலாம் அப்படிதான் சொல்றேன் ஆகாஷம் ஆஹ தஸ்மின் அந்த தஸ்மின் அந்த அர்த்தம் அந்த ஆகாயத்தின் உள்ளே அந்த இறைவன் உள்ளே ரெண்டும் அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த ஆகாயத்தின் உள்ளே அந்த இறைவன் உள்ளே அடுத்ததுக்கு போயிட்டேன் நான் அத்த எதிதம் அமின் பிரம்மபுரே தகரம் புண்டரீக்கம் வேஷ்ம தகரேஸின் தகரோஸின் அந்தராகாஷ் தமின் அந்த எத் அஸ்தி சப்ளை பண்ணிக்கணும் அதன் உள்ளே எது இருக்கிறதோ யாதொரு தத் யாதொரு விஷயம் இருக்கிறதோ அப்போ எந்த மீனிங் எடுத்துக்கிற ரெண்டு மீனிங் எடுத்துக்கலாம் ஆனால் ஆகாஷம்னே எடுத்துக்கிறது நல்லது உடம்புக்குள்ள ஹிருதயம் இருக்குது ஹிரதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்குது அந்த ஆகாஷத்தில் பிரம்மம் இருக்குது அந்த பிரம்மத்தை நீ தேடி கண்டுபிடிச்சி தியானம் பண்ணணும் தேடி கண்டுபிடிச்சுன்னா என்ன அர்த்தம் புரிஞ்சிக்கிட்டு தியானம் பண்ணணும்னு அர்த்தம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வெளியிலேயே இருக்குது உள்ளுக்குள்ளோ இருக்குது அப்போ கண்ணை மூடினா தெரியுமான்னா கண்ணை மூடினா இருக்கிற கொஞ்ச நஞ்சமும் தெரியாமல் போயிடுத்து அதை தெரிஞ்சுக்கணும்னு அது அதாவது அதில் தான் கவனம் இருக்கணும்னு நினைச்சான் அன்வேஷ்டவியம்னா உன்னுடைய ஃபோக்கஸ் அங்கே இருக்கணும் வெளியில எல்லாம் உன்னோட ஃபோக்கஸ் எல்லாம் இருக்கக்கூடாது வெளி விஷயங்கள்லேருந்து உன்னுடைய மனதை மீட்டெடுத்துன்னு நடித்தோம் அன்வேம் தமிழ் அந்த எத்து அது அன்வே அன்வேம் நனர்த்தம் அனுவிஷு தாத்து ஆஹ் நல்ல அது வந்து தேடு அன்வேஷம் படிக்கிறோம் இல்லையா தட்டப்பதம் தரிமா தமே புருஷம் பிரபரம் அனைவருடைய உள்ள ஹிருதத்தின் உள்ளேங்கிற அங்கதான் நல்லா விளங்குறதாம் தெள்ளத்தடிந்தார்க்கு உள்ளம் பெருங்கோயில்னு சொன்ன மாதிரி அந்த ஹிருதம்தான் நல்ல தெளிவாக இருக்குது அந்த ஹிருதயத்தில் அந்த தத்துவம் விளங்குகிறது இது ஒரு பாடல் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே அதை தான் சொல்லணும் கூடிய நெஞ்சத்து கோயிலாய் கொள்வனே எது அந்த தத்து அன்வேஷ்டவியம் அதை தேட வேண்டும் தேட வேண்டும்னா கவனிக்க வேண்டும் கவனிச்சு என்ன பண்ணும் தத்வாக விஜிஜ்யாசித்தவ்யம் அதையே நன்றாக அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும் அதையே நன்றாக அறிந்து கொள்ள விரும்ப வேண்டும் இந்த இடத்துல ஜிஜ்யாசித்தவியம் ஜிஜ்யாசித்தவியம்னா என்ன அர்த்தம்னா அறிய விரும்ப வேண்டும்ன்னு அர்த்தம் விஜிஜாசித்தவ்யம்னா என்ன அர்த்தம் நன்றாக அறிய விரும்ப வேண்டும்ன்னு அர்த்தம் ஆனால் இங்கே அறிய விரும்புறதுங்கிறத விட ரொம்ப முக்கியம் தியானிக்க வேண்டும் என்பது முக்கியம் ஏன்னா இதே மந்திரம் பின்னால் வரப்போகிறது அங்கே வந்து நிர்குண பிரம்மனை சொல்ல போகிறோம் இங்கே சகுண பிரம்மன் ஆகையினால விஜிஞ்யாசு தவ்ஜம் இது இப்போ ஸ்தானம் சொல்லியாச்சு இது பிரம்மபுரம் இந்த பிரம்மபுரத்துக்குள்ள தகரம் புண்டரீக்கம் வேஷ்ம ஹிரதயம் இருக்கு அந்த ஹிருதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்கு அந்த ஆகாசத்துக்குள்ள எது இருக்கிறதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் தான் மந்திரத்தினுடைய அர்த்தம் உடலினுள் இதயம் உள்ளது இதயத்தினுள்ளே இடைவெளி உள்ளது இடைவெளியினுள்ளே அது உள்ளது அதை தேடி தியானிக்க வேண்டும் அதை கவனித்து தியானிக்க வேண்டும் சரி போய் ஞாபகம் வச்சுக்கணும் சப்போர்த்து எங்கே இருக்குது இதுக்கு பேர் அகங்கிரக உபாசனாக பாங்க அதாவது ஆலம்பனை யாருன்னா நானே என் உடம்பே எனக்கு இறைவனுடைய இறைவனை தியானிக்கிறதுக்கு சப்போர் வெளியில் விக்கிரகம் இல்லை சால கிராமம் இல்லை என் உடம்பே தான் என் உடம்புக்குள்ளே இருக்கிற ஹிரதயந்தான் ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற இடைவெளியைத்தான் நான் தியானிக்க போகிறேன் ஆ வெளியில் தியானம் இல்லை வெளிப்பொருளே இல்லை என்னிடத்திலேயே தியானம் என்னிடத்திலேயே இறைவனை நான் தியானிக்க போகிறேன் எப்படி சொல்ல போகிறதுன்னு கேட்டால் ஆகாசத்தில் எல்லாம் இருக்குது ஆகாஷத்தில் எல்லாம் இருக்குது ஆகாஷம் எனக்குள்ள இருக்கிற ஹிரதயத்துக்குள்ளேயும் இருக்கு இது எப்படி போகிறது பாருங்க ஆகாஷம் வெளியிலையும் இருக்குது வெளியில் இருக்கிற ஆகாசத்தில் எல்லாம் இருக்குது அத்தனையும் ஆகாஷத்துக்குள்ளே தான் இருக்குது ஆகாஷம் எனக்குள்ளேயும் இருக்குது ஆகாஷத்துக்குள்ளே பிளவு கிடையாது ஆகையினால எனக்குள்ளதான் எல்லாம் இருக்குது இதுதான் பாடம் எல்லாம் எனக்குள்ளதாக இருக்குது நான் வேறே நீ வேறே அதெல்லாம் கிடையாது எல்லாரும் எனக்குள்ளே இருக்காங்க ஒரு ஒருத்தருக்குள்ளேயும் நான் இருக்கேன் ஆக நம்மளெல்லாம் பிரிக்கிற மாதிரி இது இது அத்வைத்த பாவனா அத்வைத்த பாவனா அத்வைத ஞானத்துக்கு சாதனம் அத்வைத பாவனை அத்வைத ஞானத்துக்கு சாதனமாக இருக்கிறது சொன்ன உடனே புரியலை உங்களுக்கு இது ஞாபகம் வச்சுக்கணும் உபநிஷத்தே பேசுகிற மாதிரி இருக்குது சிஷியர்களிட்ட எல்லாம் பேசுகிறார் குரு இப்படி சொல்கிறார் இந்த பாருப்பா உனக்குள்ள உதயம் இருக்குது ஹதயத்துக்குள்ள ஆகாசம் இருக்குது ஆகாஷத்தில் எல்லாம் இருக்குது அந்த மெய்ப்பொருள் இருக்குது ஆகையினால அந்த ஆகாசமே மெய்ப்பொருள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆகாசத்துக்கும் இதுக்கும் சில விஷயங்கள்லாம் சொல்லணும் ஆகாஷத்துக்கும் பிரம்மனுக்கும் நிறைய சாமியம் இருக்குது வைஷமியமும் இருக்குது சாமியம் வைஷம் அதையும் சொல்லிடணும் ஆகாசம் பிரம்ம மெய்ப்பொருளுக்கும் ஆகாஷம் இப்போ நம்ம பார்க்குற ஆகாசம் இருக்கே இந்த ஸ்பேஸ் இடைவெளி இதுக்கு பேர் ஜடாக்காசம் ஜடாக்காசம் இந்த ஜடாகாசம் எத்தனை இருக்குது ஒன்று தான் இருக்கு பிரம்மனும் ஒன்று தான் பிரம்மனை என்ன சொல்கிறப்போறோம் சிதாகாசம் பிரம்மன் சிதாகாசம் சிதாகாசம்னா அதையும் ஸ்பேஸ்ன்னு நினைக்கக்கூடாது எல்லா ஸ்பேஸுக்கும் இடம் கொடுக்கறது எதுவோ எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கறது ஸ்பேஸ் ஸ்பேஸுக்கு இடம் கொடுக்கறது எதுனா சைத்தன்யம் சிதம்பரம் சிதாகாசம் சிச்சபையில் தான் ஜடசபை இருக்குது ஜடசபைங்கிறதே சித் சபையில் நம்ம சிதம்பரம்னு ஏதோ ஒரு ஊரை நினச்சிட்டு இருக்கோம் சமஸ்திரபஞ்சமும் சித் சபையில தான் இயங்கின்ற ஆக இந்த ஆகாசம் நம்மால் அறியப்படுகிற ஆகாசம் அறிவே ஆகாசம் அதனாலதான் தமிழ்ல சொல்றாங்க அறிவு பெருவெளி அறிவு பேரறிவு பெருவெளி அப்படின்னு சொல்றது வேற ஒன்றும் இல்ல கான்சியஸ்னஸ் அப்படி சொல்றது சைத்தன்யம் உணர்வை தான் அப்படி சொல்றோம் வெளியை அறிவது வெளிக்கு வெளி அப்படி சொல்லணும் வெளியை அறிவது வெளிக்கு வெளியாக இருக்கிறது ஆக இந்த ஆகாஷம் ஒன்னு அப்புறம் வந்து என்னதுன்னா ஆகாஷத்துக்கு உடம்பு கிடையாது அஷரீரம் சங்கராச்சாரியார் சொல்கிறார் ஆகாஷம் இந்த ஜடாகாஷமே எடுத்துக்கோங்க அசரீரம் சூக்ஷ்மம் அப்புறம் சர்வகதத்துவம் சாமான்யம் ஏக்கம் போட்டுக்கலாம் நம்ம அதில் இல்லை ஏகத்துவம் எல்லாம் ஆகாசத்தோட லட்சணங்கள் எங்கும் நீக்கமர நிறைந்த தன்மை உறுப்புகளற்ற தன்மை நுண்மையான தன்மை சமமான தன்மை ஒன்றாயிருக்கும் தன்மை இத்தனையும் ஆகாசத்துக்கு இருக்குது பிரம்மனும் ஒன்று எங்கும் நிறைந்தது பிரம்மனும் நுண்ணியது பிரம்மனுக்கும் உறுப்பு கிடையாது அசரீரத்வ சூக்ஷ்மத்துவ சர்வகதத்துவ சாமான ஆகாஷா இவ அசரீரத்துவாத்து சூக்மத்துவாத் சர்வகதத்துவசாமான்யாச்சடிப்படையாகொண்டு ஆகாசத்தை தியானம் பண்ணுறோம் ஆகாசத்தில் ஆகாசத்தையே தியானம் பண்ணுறோம் ஆகாசத்தில் தியானம் பண்ணுறோம் ஆகாசத்தில் பிரம்மனை நினைக்கிறோம் ரெண்டும் எடுத்துலாம் ஆகாசமாக இருக்கிற பிரம்மன் அவ் தான் சிம்பிளா சொன்னால் ஆகாஷ் ஸ்வரூபமாக இருக்கிற பிரம்மனை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ கடவுளை எங்கே தியானம் பண்ணுறதுன்னா உன்னுடைய உள்ளத்திலேயே தியானம் பண்ணு இந்த பையங்கள்லாம் சிஷியர்கள்லாம் கேட்குறாங்க நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன் மந்திரத்துக்கு ஆனால் உபனிஷத்தில் வந்து உபனிஷத்தோட ஆர்டர் ஒரு மாதிரி போறது பாருங்க அடுத்த மந்திரம் दहरं தம்பூமன்பிரமபும் புண்டரீ கம் வேகந்தராசிரம் எவரிஜிஜாசிமி ब्रह्मपुरे दहरं पुंडरीकं சூத் எமஸ்மின்பிரம் विद्यते यदन्वेष्टव्यं यद्वाव எவ்விஜித்தி சூயாத் இந்த மந்திரம் என்ன சொல்கிறது ஆசிரியர் இவ்வாறு உபதேசித்தால் மாணவர்கள் இவ்வாறு கேள்வி கேட்கக்கூடும் மாணவர்கள் இவ்வாறு கேள்வி கேட்டால் ஆசிரியர் இவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் அவ்வளோதான் இன்னொரு தரம் சொல்லணு எப்படி பேசுகிறதுனா ஆசிரியர் மாணவனுக்கு இவ்வாறு உபதேசிக்க வேண்டும் முதல் மந்திரம் ஆசிரியர் மாணவர்களுக்கு இவ்வாறு உபதேசம் செய்தால் மாணவர்கள் இவ்வாறு கேள்வி கூடும் மாணவர்கள் இவ்வாறு கேள்வி கேட்டால் ஆசிரியர் இவ்வாறு பதில் சொல்ல வேண்டும் எவ்வாறு என்பது அடுத்த மந்திரம் என்ன பாருங்கள் சொன்னது அப்படியே இருக்கு தம் புரு தம் ப்ரூயு சேத்துனா அவர்கள் கேட்பார்களேயானால் தம்ன குருவிடம் அப்படின்னு அர்த்தம் குரு ஆச்சாரியம் ஆச்சாரியரிடம் சிஷ்யாகனு சப்ளை பண்ணிக்கணும் prashnam prabruyuhu பிரஷ்னம் பிரப்ரூயு சேத் கேள்வி கேட்பார்களேயானால் எப்படி கேள்வி கேட்பார்கள் அது இன்வெர்ட் காமஸில் போடணும் எதிதமஸ்மின் பிரம்மபுரே தகரம் புன்னரீகம் வேஷ்மதகரோ அஸ்மின் அந்தராகாஷா கிம் ததற்ற வித்தியது நீங்கள் என்ன சொன்னீங்க இந்த முதல் மந்திரம் என்ன இருக்குது இந்த பிரம்மபுரத்துக்குள்ள சின்ன தாமரை போல ஒரு மாளிகை இருக்குது அது வந்து ஹிரதயத்துக்கு பேர் சிறிய தாமரை போன்ற மாளிகை இருக்கிறது அதற்குள் சிறியது ஒரு ஆகாயம் இருக்கிறது அந்த ஆகாயத்தில் எது இருக்கிறதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தேட வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் அதை அறிந்து தியானிக்க வேண்டும் அதை தேடி அறிந்து தியானிக்க வேண்டும் என்ன இருக்குங்கன்னு கேட்குறான் என்ன இருக்குது உள்ளுக்குள்ள தற்ற அது சொன்னதையே ரிப்பீட் பண்ணுறான் எதிதம் அஸ்மின் பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ம தகரோஸ்மின் அது வரைக்கும் ரிப்பிட்டேஷன் அவர் சொன்னதையே ரிப்பீட் பண்ணுறாங்க பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அத்த கிம் தத் வித்தியத்தை என்னது இதுக்குள்ள அஸ்மின் தஹராஷே தஹராகாஷே கிம் வித்தியத்தை இந்த ஆகாஷத்தில் என்ன இருக்கிறது வித்தியத்தை எதை தேட வேண்டும் என்றும் அறிந்து தியானிக்க வேண்டும் என்றும் சொல்லுகிறீர்களோ அந்த வஸ்து என்னது அதை தேடணும் அதை அறியணும் அதை தியானிக்கணும் சொல்றீங்களே எதை தேடுறது பண்றது என்ன இருக்குங்களை கேட்பார்களேயான சப்ரூயாத் சப்ரூயாத்னா சஹா ஆச்சாரியா உத்தரம் தத்தியாத் அந்த ஆச்சாரியன் பதில் சொல்ல வேண்டும் நம்ம இதெல்லாமே குரு சிஷிய சம்வாதம் தான் குருவும் பேசிக்கிற மாதிரி தான் நம்ம சாஸ்திரங்கள்லாம் இருக்கு அதில் என்ன சௌரியம்னு ஆதிசங்கர சொல்றார் மாணவனுக்கு கருத்துக்கள் எளிதாக விளங்குங்கிறார் நாமளா படிச்சா ஒண்ணும் புரியாது சாஸ்திரக்கோப்பி சுவாந்திரேன பிரம்மாநேஷனம் ந குறியாத் எவ்வளவு பெரிய பண்டிதனாக இருந்தாலும் தனியாக படிக்கக்கூடாது ஆசிரியர்கிட்ட தான் போய் படிக்கணும் அப்படி படித்த குருமுகாததிகதா வித்யா குருமுகமாக படித்த வித்தியக்குத்தான் மகிமை ஜாஸ்தி ஆகினால் அந்த அதிருஷ்ட சக்தியோடு அந்த வித்ய கிடைக்கும் அதை தான் சொல்கிறது சப்ரூயாத் அந்த ஆசிரியரானவர் பதில் இவ்வாறு பதில் கூற வேண்டும் எவ்வாறு பதில் கூற வேண்டும் அடுத்த மந்திரம் அவ்வளோதான் இது என்ன விளக்குறது அங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கலாம் அங்கே என்ன இருக்குது எல்லோரும் அங்கே அங்கே ஒரு விஷயம் இருக்குது அவ்வளோதான் அதோட நிறுத்திடணும் இந்த க்யூரியாசிட்டியை டெவலப் பண்ணுறது என்னது ஏன் அங்கே ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு வச்சு உங்களேன் எனக்கு சொன்னேன் தனியாக சொன்னேன் என்னன்னு சொன்னேன் அதாவது சும்மா ஜோக்குது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காது ஒரு ஐநூறுரூவா நோட்டு கள்ள நோட்டாக நல்ல நோட்டானு எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தர் பண்ணார் கள்ள நோட்டா நல்ல நோட்டான்னு தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னு என் குடு அப்படின்ட்டு பார் இப்படி மடிக்கணும் அப்புறம் இப்படி மடிக்கணும் அப்புறம் இப்படி மடிக்கணும் அப்புறம் இப்படி மடிக்கணும் அப்புறம் இப்படி மடிக்கணும் இல்லை மடிச்சிட்டோம்ல அப்படி வை வச்சுட்டு குத்து குத்துன்னு குத்தணும் இப்படி குத்தி அப்படி குத்தி அப்படி இப்படி மாற்றி மாற்றி குத்திட்டு அப்புறம் மெதுவாக பிரிக்கணும் பிரித்து பார்க்கணும் அந்த காந்தி தாத்தாவோட கண்ணாடி உடஞ்சிருக்கா இல்லையா கண்ணாடி உடைஞ்சிருந்தா கள்ள நோட்டு கண்ணாடி உடையில நல்ல நோட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போது அது மாதிரி தான் என்ன சுவாமி அது இப்படி பண்ணி அப்படி பண்ணின்னு அதை நிஜமாக நான் பண்ணி காமிச்சேன்னு வச்சுக்கோங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கோங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யாரா கொடுங்க ஒரு ஐநூறுரூவான்னு சொல்லி வாங்கி எப்படி கொஞ்சம் நேரம் பண்ணேன்னா பதினஞ்சு நிமிஷம் அதுக்கு போயிடும் எப்படியோ இன்றைக்கி கிளாஸை ஒப்பேற்றியாச்சு தோணும் ஏதாவது ஒரு கியூரியாசிட்டி எதாவது சினிமாவில் அப்படி தானே எல்லாம் வந்து அவன் வந்து மிரட்டுற மாதிரி இப்படி வருவான் தொடரும் போட்டுவிடுவான் அது மாதிரி இங்கே என்னென்னா அது என்ன இருக்குது அங்கே இருக்கிறத தேடணும்னார் அது என்ன இருக்குது அப்படி சொல்கிறது சரி அவ்வளோதான் उभे தாவேஷ் ஆ ப்றிவீ அந்த சாயுச்ச சூரியச்சந்திர வித்துன்னாசே நாஸ்தமி அயமா தாவோத்திருதய ஆக उभे உபேஸ்மிவா அந்த சித உச்சு சூரிய வித்திராச்சாசேஹாஸ் நாஸ்த இந்த மந்திரம் என்ன சொல்லுகிறது அந்த ஆக ஆகாஷம் இந்த ஆகாசம் வெளியில் பார்க்கிற பாஹ் ஆகாஷம் இந்த பாஹ்யா காசம் அந்தராசம் இந்த உள்ளே வெளியேங்கிறதே ரிலேட்டிவ் தானே இப்போ வந்து தேனி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு தேனி தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கு தமிழ்நாடு தேனிக்குள்ளே இருக்கோ உங்களுக்கு எதா என்னவோ ஏதாவது எப்படி இப்படி இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னா அதுதான் உள்ளே வெளியேங்கிறது இது தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்கு தமிழ்நாடு இந்தியாவுக்குள்ளே இருக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இந்தியா இருக்கு ஆனால் தமிழ்நாடு மாத்திரம் இந்தியா இல்லை தமிழ்நாட்டுக்கு வெளியிலையும் இந்தியா இருக்கு அதே தமிழ்நாடு தேனிக்கு வெளியில் தமிழ் தேனிக்குள்ள தமிழ்நாடு இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தேனி இருக்குது ஆனால் தேனிக்குள்ள மாத்திரம் தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு தேனிக்கு வெளியிலையும் இருக்குது அது மாதிரி புரிஞ்சுக்கணும் இந்த உள்ளே வெளியேங்கிறதே கற்பனை தான் அதை ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு பேசுகிறது தான் இப்போ நம்ம நிறைய சொல்ல இருக்கட்டும் இருந்தாலும் அயமாகாஷா யாவான் இந்த ஆகாஷம் எப்படியோ அப்படியே தான் இந்த ஹிரதயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாஷம் என்னுடைய அர்த்தம் என்னென்னா ஆகாசம் பிளவுபடாதது ஆகாசம் ஒன்று தான் இருக்கிற ஆகாசம் வெளியில் இருக்கிற ஆகாசம்னு ரெண்டு ஆகாசம் இல்லை கட்டாகாச மட்டாகாச அப்படின்னு சொல்கிற மாதிரி கட்டாக்காசம் மகாகாசம் பாஹ்யாகாசம் கட்டடத்துக்கு வெளியில் இருக்கிற ஆகாசம் கட்டடத்துக்குள்ளே இருக்கிற ஆகாசமும் ரெண்டு ஆகாசம் இல்லை ஆகாசத்தில் தான் கட்டடம் இருக்கே தவிர ஆகாசம் பிளவுபடவில்லை உள்ளத்திற்குள் ஹிருதயத்துக்குள்ளிருக்கும் ஆகாயமும் வெளியில் இருக்கும் ஆகாய வயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாயம் வச்சுக்கோங்க இருக்கிற ஆகாயமும் வயத்துக்குள்ளே இருக்கிற ஆகாயமும் வெளியில் இருக்கிற ஆகாயமும் வேறு வேறு அல்ல ஒரே ஆகாயம்தான் ஆகாயத்தில் தான் உடம்பு உடம்புக்குள்ளே அது வரையறுக்கப்பட்டது போல தெரிகிறது ஆகாஷம் இந்த கட்டிடத்தால் வரையறுக்கப்பட்டது போல இருக்கு. இங்க சின்ன இடம் இருக்குது அங்கே பெரிய இடம் இருக்குதுன்னு நம்ம தான் சொல்லின்னு இருக்கோம் இடத்துல தான் சின்னது பெருசு கட்டடம் தான் அப்படி கட்டியிருக்கோமே தவிர ரெண்டும் ஒன்று தான் ஆக ஆகாஷா ஏகா அப்படிங்கிறது பாடம் ஆகாஷா அபரிச்சின்னா ஆகாஷம் பிளவுபடாதது அப்படிங்கிறது படம் இந்த ஆகாசம் எப்படி பிளவுபடாததாக இருக்கிறதோ அப்படியே அந்த உள்ளே இருக்கும் ஆகாசமும் இந்த ஆகாசத்திற்கு வேறானது அல்ல இந்த ஆகாசத்திற்கு வேறானது அல்ல இந்த ஆகாயத்தில் தான் அஸ்மின் ஆகாஷேன் அர்த்தம் அஸ்மின் ஆகாஷே தியாவா பிருத்திவிபே அந்தரேவ சமாஹிதே விண்ணுலகமும் மண்ணுலகமும் இந்த ஆகாயத்தில் தான் இருக்கின்றது சமாஹிதேன்னா இதுலதான் இருக்கு இதுலதான் ஒடுங்கி இருக்கு அதுக்காக விண்ணுலகம் ஸ்வர்கலோகமும் இந்த ஆகாசத்துல தான் இருக்கு பூலோகமும் இந்த ஆகாசத்துல தான் இருக்கு ஒரு உதாரணத்துக்காக எடுத்தது எல்லாத்தையும் போட்டுக்கணும் அஸ்மின் ஆகாஷே உப தியாவா பிருத்திவிபே அந்தரேவ சமாதா இருக்கப்பா அப்புறம் இன்னும் எக்ஸாம்பிள் சொல்ற அக்னிஷ வாயுஷ் உபௌ அந்தரேவ சமாஹித அக்னியும் வாயுவும் இந்த ஆகாசத்தில்தான் இருக்கிறது சூரியா சந்திரமசௌ உபவு அஸ்மி அந்தரேவ சமாஹிதே அஸ்மின் அந்தரேவ சமாஹிதே சூரியனும் சந்திரனும் இரண்டும் இந்த உபவுனா இரண்டுன்னு அர்த்தம் உபே உபௌ எல்லாம் வந்து இரண்டுங்கிற அர்த்தம் அது நித்திய திவஜனம் ஆக உபௌ சூர்யா சந்திரமசௌ சூரியனும் சந்திரனும் இந்த ஆகாஷத்தில் தான் இருக்கின்றது வித்யுத்து நக்ஷத்ராணி வித்யுத்துனா மின்னல் நக்ஷத்ராணினா நக்ஷத்திரங்கள் எல்லா நட்சத்திரங்களும் இந்த ஆகாஷத்தில் தான் இருக்கு யச்சாஸ்ய இக அஸ்தி எச்ச நாஸ்தி சர்வம் ததஸ்மின் சமாஹிதம் இ மந்திரத்தை அறுபத்தி ஓரு மந்திரம் முடிக்கணும் நம்ம இந்த அறுபத்தி ஓரு சில விளக்கங்கள்லாம் கொஞ்சம் பின்னால் வரும் ஆகையினால இப்போ நம்ம வந்து மூணாவது மந்திரத்துக்கு வந்திருக்கோம் எது அஸ்ய இக அஸ்தி எச்ச நாஸ்தி தது அஸ்மின் சர்வம் சமாஹிதம் இது இதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டால் எதெல்லாம் இங்கே இருக்கோ எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இதில் தான் இருக்குது எப்படி எதெல்லாம் இருக்கோ எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் இதில் தான் இருக்குது அப்படின்னா ஒன்று தெரிஞ்சுன்னே நான் இல்லை அப்படின்னு சொல்கிறது நான் இல்லை எதெல்லாம் இருக்கோ எச்ச அஸ்தி எச்ச நாஸ்தி என்ன அர்த்தம்னு கேட்டால் இப்போ என்னெல்லாம் இருக்கோ அதுவும் ஆகாசத்தில் தான் இருக்குது எதெல்லாம் இருந்து இப்போ இல்லையோ அதுவும் ஆகாசத்தில் தான் இருந்தது அப்படி அர்த்தம் எதெல்லாம் இருந்து இப்போது இன்றைக்கி காலம்புற உப்புமா சாப்பிட்டோம் நேற்றுக்கு உப்புமா இல்லை இன்னைக்கு உப்புமா இருந்தது காலம்பறை இருந்தது இப்போ இல்லை இப்போ இல்லைன்னு சொல்லாமல் இல்லையா இப்போ இல்லை அப்போ நேற்றுக்கு உப்புமா இல்லை இப்போ உப்புமா இல்லை இடையில உப்புமா இருந்தது இல்லாமல் இருந்ததும் இருந்தது இருக்கிறதும் இருக்கு வரப்போறதும் இருக்கு வரப்போறது இருக்கா இல்லையா இப்போ அதாவது இது வேண வரப்போறதும் இப்போ இருக்கோ வரப்போறது இப்போ இருக்கோ இல்லை ஆனால் அது வரப்போகிறது இப்போ இல்லை இருந்தது இப்போ இல்லை இருந்ததும் அதில் தான் இருந்தது இருக்கிறதும் அதில் தான் இருக்குது இல்லாததும் அதில் தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ இல்லாததும் இனி வரப்போகிறதும் அதில் தான் இருக்கு இப்படி புரிஞ்சுண்டா இல்லைங்கிறது சரியா புரியும் ஆஹா எச்ச அஸ்தி எச்ச நாஸ்தி இதெல்லாம் படித்தா கடவுள் இல்லைங்கிறதே சொல்ல தெரியும் அஸ்தி நாஸ்தி அஸ்தியும் இதில் தான் இருக்கு நாஸ்தியும் இதில் தான் இருக்கு இல்லைங்கிறதும் இதில் தான் இருக்கு இருக்குங்கிறதும் இதுல தான் இருக்கு இல்லையா நாஸ்திகனும் இந்த ஆகாசத்தில் தான் இருக்கான் ஆஸ்திகனும் இந்த ஆகாசத்தில் தான் இருக்கான் இல்லைங்கிறவனும் இருக்கான் இருக்குங்கிறவனும் இல்லைங்கிறவனும் இருக்கிறதுனால இருக்குங்கிறவனும் இருக்கிறதுனால இருக்கிறவன் தான் இருக்கிறான்னு நம்ம சொல்கிறோம் ஆக தஸ்மின் சமாஹிதம் இது அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம் ம் ஈரோரு மூர்பேதவி வோமவா திணாமூரே நம ஆய்து மமாக்ஸ்மோ ஃபலமிந்திரிச்சி சுவனம் மாஹம் ப்ரமியம் மாமா நோராமஸ்வனே அப்பு ததாத்மனி நிரத்தேய உபனிஷத் சுதர்மாஸ்தேமயிச்து தேமயிச்து ஓம் சாந்திஷாந்திஷாந்திஹி ஐயனேயனதுள்ளே நின்று அனந்தஜன்மங்களாண்ட வெளிவந்த குருவே போற்றீ உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவிநாயேன் செய்யுமாற்ங் காணேன் திருவடி போற்றி போற்றீ மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள்வார்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்திஷாந்திஷாந்தி ஹரி ஓம் ஆதிகுருநாசஸ்வாமிக்கி